அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வாழ்பவன் என்பான் கணவனும் மனைவியும் இணைந்து கடவுளை சார்ந்திருந்து பொருள் ஈட்டி புல நின்பங்களை அறவழியில் துயித்து பிற்காலத்தில் அறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு பரம்பொருளை உணர்ந்து வீடு பெயர் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது அவையார் ஒரு பாட்டு பாடினாங்க ஈதல் அறம் தீவினை இன்றி ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அப்படின்னு பாடினார் இந்த மூனையும் விடுறது முயற்சி பண்றது சில பேர் சொல்வார்கள் அது இயல்பாக வரணும் இல்ல முயற்சியும் வேண்டும் அத மெதுவ அது எனது பொறுமையாக சரியான வழியிலே பெரியோர்களுடைய வழிகாட்டுதலிலே அது நிகழ வேண்டும் ஆகவே இங்கே முறைப்படி அறத்துக்கு உட்பட்டு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் முயல்கின்ற துறவிகளை காட்டிலும் இல்லத்தை துறந்து இறைவனை அடைய முயல்கின்ற துறவிகளை காட்டிலும் மேலானவன் என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் இல்லற ரிஷிகளான அகஸ்தியர் லோபாமுத்ரா வசிஷ்டர் அருந்ததி முதலானவர்கள் ஆசிரமங்களை நடத்தி உயர்ந்த மக்கச் செல்வங்களை உலகிற்கு வழங்கினார்கள் பல மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் அவர்களிடம் அற தெய்வீக வாழ்க்கையை பயின்றார்கள் என்று நம்முடைய வரலாறுகள் ஆன்மீக வரலாறுகள் உபதேசிக்கின்றன இல்லறத்தார் துறவிகள் இருவருக்கும் குறிக்கோள் மோட்சந்தான் துறவிகள் சீக்கிரம் அடைய வேண்டும் என்பதற்காக சற்று இயல்புக்கு போலும் என்ற ஒரு துவனி இந்த குரட்பாவிலே இருக்கிறது இல்லறத்தார்கள் இயல்போடு சென்று அடைகிறார்கள் அப்படியும் புரிந்து கொள்ளலாம் இது யோக வாசிஷ்டம் ஒரு உயர்ந்த நூலிலே சூடாலா என்கின்ற பெண் அரசனான தன்னுடைய கணவனுக்கு ஞானோபதேசம் செய்வது போன்ற கதைகள் எல்லாம் நம்மிடத்திலே நிறைய இருக்கின்றன நீதி நெறி விளக்கத்திலே இருக்கின்ற ஒரு பாடலை சிந்தித்து இக்குரட்பாவின் பொருளை நாம் நிறைவு செய்வோம் கருமம் சிதையாமே கல்வி கெடாமே தர்மமும் தாழ்வு படாமே பெரிதும் தம் இன்னலமும் குன்றாமே ஏரிளம் கொம்பன்னார் நன்னலம் தூய்த்தல் நலம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்யத் தவறாமலும் கற்க வேண்டிய நூல்களை கற்க தவறாமலும் செய்யத்தக்க அறங்களை செய்ய தவறாமலும் விருந்தோம்பல் சுற்றம் தழுவல் முதலிய இல்லற நன்மையும் குறையாமலும் இல்வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன